صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والقران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا ما لكم اذا قيل لكم انفروا في سبيل الله اذا قلتم الى الارض ارديتم بالحياه الدنيا من الاخره فما متاع الحياه الدنيا في الاخره الا قليل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 إلا تنصروه فقد نصره الله إذ أخرجه الذين كفروا ثاني سنين ثاني سنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا فَٱنْزَلَ ٱللَّهُ سَكِينَتَهُۥ عَلَيْهِ وَأَيَّدَهُۥ بِجُنُودٍ لَّمْ تَرَوْهَا وَجَعَلَ كَلِمَةَ ٱلَّذِينَ كَفَرُواْ سُفْلَىٰ وَكَلِمَةُ ٱللَّهِ هِىَ ٱلْعُلْيَا وَٱللَّهُ عَزِيزٌ حَكِيمٌ சுான يقول الله سبحانه وتعالى في الحديث القدسي عن الله لا اله الا انا مالك الملوك ومالك الملوك اولو الملوك في يدي فان العباد اذا اطاعوني حظلت قلوب ملوكهم عليهم بالرحمه والرافه وا ان العباده اذا عصوني حظلت قلوب ملوكهم عليهم بالسقطه والنقمه فصاموهم سوء العذاب فلا تشغلوا انفسكم بالدعاء على الملوك بل اشغلوا انفسكم بالذكر والتضرع كي اكفيكم ملوككم رضاه ابو داود கண்ணியத்திற்குரிய மேலான உடம்பா பெருமக்களே பெரியார்களே கனவான்களே சகோதரர்களேபகாரத்தின் காரணமாக இந்த பயங்கரமான காலகட்டத்தில் நம் அனைவர்களையும் அவனுடைய மார்க்கத்துடன் தீனுடன் ஷரியாவுடன் இணையக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நம்மவர்களுக்கு அல்லா ஏற்படுத்தி தந்திருக்கிறான் உலகத்துல சிலர்களுக்கல்லா சொத்துக்களையும் செல்வங்களையும் ஆட்சி அதிகாரங்களையும் இன்னும் பல வகையான பாக்கியங்களை கொடுக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய நியாமத்துகளில் மிக பொறுமதி வாய்ந்த ஒரு செல்வம் ஒரு பாக்கியம் இருக்கின்றது என்றால் தீனுடைய அடிப்படையில் நடப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் தீனுடைய அடிப்படையிலே நடப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு யாருக்காவது கிடைத்து விட்டால் அவர் தான் அலமது இது போன்ற சந்தர்ப்பங்களை அடிக்கடி தர வேண்டும் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் இதன் மூலம்தான் முழு மனித சமுதாயத்துடைய ஈருலக வெற்றியை அல்லாஹு சுபானகத்தால ஏற்படுத்தி இருக்கலாம் உலகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களும் ஒரே கருத்தை தான் சொன்னார்கள் எல்லா நபிமார்களுடைய கூற்றும் ஒரே மாதிரியான கூற்று ஒரே மாதிரியான கருத்து என்னுடைய கூட்டமே நீங்க அல்லாஹுவா வணங்குங்க என்னுடைய கூட்டமே நீங்க அல்லாஹுவ இறப்பாக ஏற்று அதற்கு ரசூலுல்லும் ஒரு மார்க்கம் அதனுடைய இரவும் பகடை போன்று அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான ஒரு மார்க்கம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் எச்சுக்கும் என்னுடைய இந்த மார்க்கத்திற்கு தீனுக்கு மாற்றமாக எதிராக நடப்பார்களோ அவர்களுக்கு கேவலங்களையும் இழிவையும் அல்லாஹ் ஆக்கிவிட்டான் மேலான பெரியார்களே சகோதரர்களே ஆக ரசூ சலல்லாஹு அவர்கள் வந்து அந்த மக்களுக்கு சொன்னது இஸ்லாம் இது சாதாரணமான ஒன்று அல்ல கொண்டு வந்திருக்க ஆனால் ஆரம்பத்துல மக்கள் இதை விளங்க மாட்டார்கள் ஏன் இஸ்லாத்துடைய ஆரம்பம் ரொம்ப எளிமையான முறையில தான் ஆரம்பமானதுலீபா ரொம்ப எளிமையான முறையில் பெரிய கோாகலமாக மிகப்பெரிய ஒரு ஏற்பாட்டுடன் இஸ்லாமியம் செய்யப்பட அச்சத்தோட பயத்தோட முடியாது பகிரங்கமா வந்து தொழவும் முடியாது அவர் அவர்கள் அவர்களுடைய முற்றத்தலை கொஞ்சம் சொல்லுகொள்வார்கள் ஒன்று சேருவதே கஷ்டம் விட்டு எண்ணூடிய ஒரு சில சகாபாக்கள் ஒன்று சேருவார்கள் வாலிபர்கள் மக்களுக்கு சொன்னார்கள் நான் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் இது சாதாரணமான நினைப்பதை போன்ற அற்பமான பாக்கியங்கள் இதன் மூலம் வகையான வெற்றிகளையும் இதன் மூலம் நீங்க பெற்றுக் கொள்ளலாம் என்ற அந்த உண்மையை நபி அவர்கள் சொன்னார்கள் சகாபாக்களும் நபியுடைய பேச்ச முழுக்க முழுக்க நம்பினார்கள் இந்த அளவுக்கு சஹாபாக்கள் ஹதரத் ரசூல் பேச்சினாங்க ஒரு சரவுமுடன் ஒரு கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுகின்ற ஒரு ஒட்டகத்தை நபி அவர்கள் சொன்னார்கள் பணம் உடனடியாக தர முடியாது வாங்க வீட்டுக்கு நான் உங்களுக்கு பணத்தை தந்து விடுகின்றேன் ஏற்கனவே ஒப்பந்தம் வியாபாரம் ஒப்பந்தம் முடிந்து விட்டது வீட்டுக்கு அடைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் பணம் நதியவர்கள் கொஞ்சம் அவர்கள் வாங்கிய விலையை விட கொஞ்சம் கூடுதலான ஒரு விலையை அவர் கொடுக்கிறார் இப்பொழுது இல்லாதவர் நோக்கம் நான் நான் சட்டம் போக்கிறார் பணத்தை தருவதற்காக சொன்ன நேரத்தில் ஷரீபுல வரையறீது ல் சொல்கின்றனர் நான் ஏற்கனவே உங்கள்ட்ட வாங்கி முடித்து விட்டேன் அவன் கூறுகின்றார் அவன் சத்தம் போடுறீங்க என்ன பிரச்சனை ஒட்டகத்தை வாங்கியதாக கூறுகின்றார் நான் அவருக்கு விக்கல்ல ஹதரத்து ரசூலாட்ட வந்து கேட்டாங்க யார் ரசூல்லா நீங்க அவர்கிட்ட வாங்கிட்டீங்க ஆம் நான் வாங்கிட்டேன் அவர் சாட்சி கேட்கின்றார் அந்த சகாபி உடனே டிய சொன்னாரு அலாஹும் மீது சத்தியமாக முகம்மத் இந்த உத்தகத்தை உங்கள்கிட்ட வாங்கிவிட்டார் நான் சாட்சி கூறுகின்றேன் இப்ப அந்த மனிதனுக்கு வேற வழியுண்டு சரி அப்ப நான் உங்களுக்கு வித்தாச்சு அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்க போறாரு விஷயம்லாஹி சலல்லி அந்த ஹுசைமா அந்த இடத்துல நீங்க இருக்கவே இல்லை எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில வியாபார பேச்சுவார்த்தை நடக்கும்போது நானும் அவனும் மட்டும் தான் இருந்தோம் வேற யாருமே இருக்கல்ல நீங்க அந்த இடத்துல வந்து சத்தியம் செய்து சொன்னீங்க முஹம்மது உங்கள்ட்ட வாங்கிட்டாரு ஹதரத் ஹுசே மைபோனு சாபித்திரதையெல்லாம் சொன்னாங்க யா சூழல்லாம் நீங்க வானத்தை பத்தி சொல்லுவீங்க பத்தி சொல்ல நரகத்தை பற்றி சொல்ல மைதானத்தை பற்றி சொல் சொல்லும் இந்த ஒட்டகத்து நீங்க சத்தியமாக நீங்க சொன்ன அது சொல்லித்த ஒரு சாட்சிக்கு சமம் என்றார்கள் என்னென்ன வாக்குறுதிகள் இருக்கோ அதை முழுமையாக நம்பினார்கள் அதற்காக இப்பொழுது தங்களை தயாரப்படுத்துகின்றார்கள் இந்த மறைத்து வைத்திருக்கிறான் அன்று முதல் இன்று வரைக்கும் ஒரே மாதிரியான எல்லா நாடுகளையும் சகோதரர்களே நான் கொண்டு வந்திருக்க இந்த மார்க்கம் இது இதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு நினைக்கிற கடந்த காலத்தில் வாங்க அவர்கள் எதன் எதன் மூலமாகவோ அடையலாம் என்று கற்பனை பண்ணினார்கள் ஆனால் அவைகள் மூலமாக அவர்கள் அடையல்ல சிலர் ஆட்சியின் மூலமாக இன்னும் பலர் அதிகாரங்களின் மூலமாக இன்னும் சிலர் வளங்களின் மூலமாக உள்ள சில வஸ்துக்களின் மூலமாக சாதனங்களின் மூலமாக தன்னுடைய நோக்கத்தை அடையலாம் தான் நினைத்ததை அடையலாம் தன்னுடைய லட்சியத்தை போய் தொட்டு என்றெல்லாம் கருதி கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களில் யாரும் கொண்டு அவர்கள் நினைத்ததை அடையல்ல ஆண் இதற்கு ஆதாரமாக நிறைய வரலாறுகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஆது வர்க்கத்துடைய வரலாறு சமூது வாசிகளுடைய வரலாறு மத்திய வாசிகளுடைய வரலாறு சபா வாசிகளுடைய வரலாறு மேலான பெரியார்களே சகோதரர்களே முழு குரானனாக எடுத்துக் கொண்டோம் அல்லாஹூ சுபான ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு வகையான ஆற்றல்கள் கொடுக்கப்பட்டவர்கள் ஆது அவர்கள் கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு வருடம் உலகத்தில் வாழ்வார்கள் முன்னூறு வருடம் வரைக்கும் அவர்களுடைய பற்கள் வீழாது அவர்களுடைய தலைமுடிகள் நரைக்காது அந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்லாணுவரைக்கும் இளமையை வருடம் வரைக்கும் உலகத்தில் வாழ்வார்கள் இந்த அளவுக்கு பலம் இந்த உபத்தில் உள்ள ஐநூறு பேர்களால் சேர்ந்து தூக்க முடியாத ஒரு பாராங்கல்ல ஆண்டு வருக்கத்தில் உள்ள ஒரு மனிதன் சர்வசாதாரணமாக தூக்கிவிடுவான் Thank you. அவர்களுக்கு ஆனால் மறுமுனையில் அவர்களுக்கு நேரான பாதையை வழியை காட்டுவதற்காக நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பி கொண்டிருந்தான் அவர்களுக்கு அனுப்பப்பட்டவர்கள் தான் அவர்கள் ஆனால் அந்த மக்கள் அல்லாவுடைய தூதுவரை ஏற்றுக்கொள்வதாக இல்ல அவர் கொண்டு வந்த கூற்றை ஒப்புக்கொள்வதாக இல்லை மாற்றமாக விமர்சித்தாங்க உள்ளவராக இருக்கிறீங்களுடைய அமைப்ப பாரு உலகத்தில் என்னுடைய கூட்டமே அவங்கள வேற மாதிரியை பிரித்து கூட்டமே நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நான் மேலான சகோதரர்களே சலாத்து அவர்களை அனுப்பி அந்த மக்களுக்கு அல்லாஹ் நேரான வழியை காட்டினான் ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளல மறுமுனையில அவர்களுடைய பலத்தின் மீது அவர்களுக்கு ஒரு அவர்களுடைய சக்தியின் மீது ஒரு வகையான அந்த பெருமை அவர்களுக்கு உண்மைக்கு புறம்பான விதத்தில் பெருமை அடிப்பதற்கு எந்த வகையான சாத்தியமும் இல்ல ஆனால் அதற்கு நேரு மாற்றமாக மண் அசத்தும் எங்களை விட பலசாலிகள் யாரு நம்மை விட சக்தி வாய்ந்த அவர்கள் யார் என்று பெருமை அடித்துக் கொண்டிருந்தாங்க அவர்களுக்கு அல்ல பலத்தை கொடுத்தான் உங்களுடைய ரபு என்ன செய்தான் கவனித்தீங்களா பெரிய பெரிய தூண் உடையவர்கள் அவர்களை போன்ற ஒரு சமூகம் இதுவரைக்கும் உலகத்தில் படைக்கப்படவே இல்லை பலம் அதை நல்ல வழியில் செலவழிக்காக வாழ அவர்கள் முயற்சிக்கல்ல கடைசியில் அவர்களை அல்லாத சுபானஹத்தால இறுதியில மிக பயங்கரமான முறையில அழிக்குகின்றான் سورة الحاق قول آرم بتلا وَأَمَّا عَادٌ فَأُهُلِكُوا بِرِيحٍ صَرْصَرٍ عَاتِيَةً سَخَّرَهَا عَلَيْهِمْ سَبْعَ لَيَالٍ وَسَمَانِيَتَ أَيَّامٍ حُسُومًا فَتَرَ الْقَوْمَ فِيهَا صَرَعًا كَأَنَّهُمْ أَعْجَازُ نَخْلٍ خَابِيَةً عند آدو برکم ایلی اربو کل اتب بخل کل تودندور کار அல்ல வீச செய்தான் ஒரு வாரம் ஒரு புயல் காற்று வீசின எப்படி இருக்கும் நாலு எங்கடைய நாட்டில் ஏற்பட்ட அந்த சுனாமி சில செகண்ட் சில நிமிஷங்கள் அதன் மூலம் உலகத்துல எங்கட நாட்டில் ஏற்பட்ட உயிர் ஆபத்து பொருள் சேதம் அதற்கு பின்னால ஒரு நிமிஷங்கள் அதன் மூலம் உலகத்துல ஏற்பட்ட அந்த ஆபத்துகள் அதன் மூலம் உலகத்துல ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் எல்லோருக்கும் தெரியும் ஆறு வருஷத்திற்கெல்லாம் தொடர்ந்து ஒரு வாரமாக அந்த காற்றை வீச செய்தாங்க ரொம்ப உயரமானவர்கள் தென்ன மரம் ஈத்த மரம் போன்று உயரமானவர்கள் குரான் கூறுகின்றான் அந்த புயல் காற்றின் மூலமாக அவர்கள் அழிக்கப்பட்டு வெட்டி வீழ்த்தப்பட்ட மரங்கள் எவ்வாறு பூமியிலே வீழ்ந்து கிடக்குமோ அதே மாதிரி அவர்களுடைய சடலங்கள் பூமியிலே வீழ்ந்து கிடந்தது பகல் தராலகும் ஏதாவது ஒரு அடிச்சோட அவர்களை கேட்கக்கூடிய அளவுல அந்த ஆடு வர்க்கம் அத்துணை பேர்களுக்கும் அல்ல அவர்கள் இருந்த இடம் கூட தெரியாமல் அல்லா முற்றுப்புள்ளி வைத்து விடுகின்றான் இது போன்ற ஓரிரு வரலாறுகள் அல்ல நூற்று கணக்கான வரலாறுகளை குரான் இறக்குகின்றான் நபியவர்கள் சகாபாக்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு மார்க்கம் இந்த மார்க்கத்தை நீங்கள் உங்களுடைய நோக்கமாக லட்சியமாக அடித்துக் கொள்ளுங்க தீனுடைய அடிப்படையில் முழுக்க முழுக்க நீங்களுடைய வாழ்வை ஏற்படுத்திக் டெல்லி மறுக்கிற அடிக்கடி மூலம் இப்ராஹிம் சாப் மத்தத்தில் சொல்லுவாங்க நாலு மாசம் போறது முழுமையான தீன் அல்ல நாற்பது நாள் போறதும் முழுமையான தீன் அல்ல மாதம் மாதம் தவறாம மூணு நாள் போறது அது முழுமையான தீன் அல்ல அஞ்சு அமலை தொடர்ந்து செய்வதும் முழுமையான தீன் அல்ல இதெல்லாம் என்ன தீன் தீனை கொண்டு வருவதற்குண்டான ஒரு வழி ஒரு பாத நாடு மாதங்களின் மூலமாக நாற்பது நாட்களின் மூலமாக மூன்று நாட்களின் மூலமாக ஐந்து அமல்களின் மூலமாக நம்முடைய உச்சத்தலை முதல் உள்ளங்கால் வரை நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நாம் எதிலே ஈடுபட்டாலும் அதற்கு ஒரு முறையை கூறி அந்த முறைப்படி முழுமையாக அடிப்படையிலே உலகத்தில் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில் தீன் வந்துவிட்டது என்றால் அந்த தீனின் மூலமாக சாதிக்கலாம் சேர்ந்திருந்தாங்க சில வேலை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தூதுவர்கள் யாரு முகம்மதுன்றே தெரியாது அந்த அளவுக்கு சஹாபாக்களுடன் சல்லாஹுலிசல்லம் இரண்டரை கலந்து அமர்ந்து விடுவாங்க வேறவர் வந்த வேகத்துல கேட்பாரு ஐயுக்கும் முகம்மத் முகம்மார் முகமது என்று கேட்கக்கூடிய விடியங்களை படித்து கொடுப்பாங்க எதிலே முன்ன பின்னர் நடந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி கொடுப்பாங்க தொழுகையில கொஞ்சம் முன்ன பின்னர் தொழுறாங்க நபி அவர்கள் கூப்பிடுவாங்க நீங்க திரும்பி போய் தொழுங்க நீங்க ஆரம்பத்தில் சரியா போறாரு திரும்பி வருகின்ற சொல்லுவார்கள் வாழக்கூடிய வாழ்க்கையையும் படித்து கொடுத்தாங்க வெறும் வணக்கங்களை மட்டும் வெறும் அல்லது வெறும் சிக்கிரி திராபத்துகளை மட்டும் சொல்லிக் கொடுத்துட்டு நீங்க விரும்புற மாதிரி உலகம் போற மாதிரி எப்படி உலகம் எப்படி போவதோ அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி அவர்களை கண்காணித்தார்கள் கண்ணியமான முறையில் இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் சில தவறுகளை திருத்த கொஞ்சம் அல்லது கொஞ்சம் கொஞ்சம் முரண்பட்ட வழி அதனால் அதனால திருத்தக்கூடிய நேரத்தில் அந்த தவறை இவர் சரியான முறையில் திருத்தல்ல அதனால செய்கிறவர் இன்னும் கூடுதலாக செய்கின்றார் ஏன் அவருடைய உள்ளம் புண்படக்கூடிய விதத்தில் தவறுகள் திருத்தப்படுது சுட்டி நேரடிய ஒரு கூட்டத்திற்கு என்ன நடந்தது அவர்கள் இப்படி இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படி இப்படி எல்லாம் செய்கின்றார்கள் நபியவர்கள் பொதுவாக கூறுவார்கள் சகோதரர்களே உள்ளம் புண்படாத விதத்தில் பதிவு செய்திருக்கின்ற ஒரு சில தன்னுடைய தலைமுடி தாண்டி முடிக்கு எண்ணெய் பூசாமல் வாராமல் வந்து விடுகின்றார் அவர்கள் வாயால கூட இல்ல தன்னுடைய கையால ஜாடே செய்கிறாங்க நீங்க மசிதுக்கு வரும்போது உங்களோட தாடி தலைமுடி எல்லாம் என்ன பூசி வாரி நல்ல பச நல்ல அழகா நீங்க வரோனுமே அல்லாவுடைய மாளிகைக்கே வாரீங்க அல்லாஹுடைய வீட்டுக்கு வாரீங்க யாரோட பேச போறீங்க ரப்புல் ஆலமீனாகி அல்லாவோட பார்க்கலாம் உல ங்ஸ்டு ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு வகையான வார்த்தைகள் அதில் ஒரு காலத்தில் ஆயிரத்தி ஐநூறு திருகம் பொறுமதியான உடுப்படுத்த ஏன் நான் அரசர்களுக்கு எல்லாம் அரசனுக்கு முன்னால் என்னுடைய உடுப்புகள் கொஞ்சம் அவசரமாக விளங்கிட்டார் வேகம் மா போறாரு தல முடி தாதி முடிக்கெண்ணையை பூசிக்கொண்டு வருகின்றார் தவறு செய்யும் பொழுது சூசகமாக மறைமுகமாக சில நேரங்களில் பகிரங்கமாக திருத்தி இருக்கிறாங்க ஆனால் அளவு செய்யும் பொழுது அவர்கள் பாராட்டுகின்றார்கள் அவர்கள் அந்த மனிதரை புகழுகின்றார்கள் இப்பொழுது சொல்கின்றார்கள் அலி சகாதன் ஆரம்பத்தில் உங்களில் ஒருவர் தலைவிரி கோலமா வந்தார் பரட்ட தலிவுடன் வந்தார் கிட்ட மாதிரி மேலான பெரியார்களே சகோதர்களே நாம் எதை சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்றால் முகமது சகாபாக்களுக்கு பூர்த்தியான மார்க்கத்தை முன்னாட வைத்தார்கள் வணக்கங்கள் மாத்திரமல்ல நடக்கங்களாக இருக்கலாம் ஒரு சிலர் நபியுடைய பழக்கம் பிரிச்சிச்சாங்க சகோதரர்களே பழக்கம் வணக்கம் ரெண்டுக்கும் அல்ல நன்மையை தருகின்றான் எது நபியுடைய சுண்ணாவோ பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாளும் காலையில வீட்டுந்து ஒ பண்ணுவாருஷப்பாரு அதற்கு பின்னால் அவருக்கு உணவு வைத்தால் சாப்பிடுவாரு பெயரையும் சொல்லாமல் அந்த நேரத்தில் அவனுடன் சேர்ந்து சாப்பிடுவதோடு ான் தன்னுடைய மற்ற நண்பர்களை பார்த்து இந்த வீட்டில் நீங்க இரவுடன் தங்கியும் கொள்ளலாம் இவருடைய இரவு சாப்பாட்ட நீங்க கலந்தும் கொள்ளலாம் சாப்படும் போது பிஸ் மில்லாண்டு சொல்லி சாப்பிடுகின்றார் இப்பொழுது ஷேத்தான் கூறுகின்றார் இவருடைய சாப்பாட்டிலையும் உங்களுக்கு கலந்து கொள்ளேலா இவருடன் இவருடைய வீட்டில் இரவு நீங்க தங்கவும் மேலா இதைப்பட இன்னும் கொஞ்சம் மேல நாங்க போய் பார்த்தோம் இஸ்லாத்துல எந்த அளவுக்கு வழிகாட்டுதல் இருக்குது கணவன் மனைவி அந்த வீடு கூடுற நேரத்துல உடலுறவுடைய நேரத்துல அவர்கள் ஓத வேண்டிய துவா இருக்குது நபியவர்கள் சொன்னார்கள் அந்த கணவன் துவாவ ஓதாம மனைவியுடன் சேர்ந்தால் கணவனுடன் சேர்ந்து மனைவி உடலுறவுல ஈடுபடுவதாக நபியவர்கள் சொல்லி இருக்கிறாங்க அதீர் பிரபல் மேலான பெரியார்களே சகோதரர்களே மக்கள் செய்ததுனால சாப்பாட்டில் கலந்து கொள்ளோட இரவு தங்க இயலாது சிலவேளை தவறுதலாக நம்முடைய மனைவிமார்களுடன் சேர இயலாது என்ன நபியவர்கள் சாட்டி தந்த சுண்ணாவுக்கு மாத்தமாக நடந்ததுனால மேலான பெரியார்களே சகோதரர்களே ஹதரத் முகமது ரசூல் சகாபாக்களுடனே அதிகமான காலத்தை கழிப்பாங்க சொல்வார்கள் நபி அவர்கள் எந்த அளவுக்கு எங்களோட சாதாரணமா பழகுவாங்க நாங்க இந்தியா தக்கரஹாமா நாங்க துனியாவை பத்தி பேசின சேர்ந்து துனியாவை பத்தி பேசுவாங்க நாங்க உணவை பத்தி பேசின எங்களோட பத்தி அறிவிக்கின்றேன் நபி அவர்கள் அந்த அளவுக்கு சகாபாக்களோடு இரண்டர கலந்து ஆனால் நபியுடைய நோக்கம் என்ன இவர்களுக்கு இந்த முழுமையான தீன மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் மேலான பெரியார்களே சகோதர்களே இந்த முழுமையான உழைப்பு எல்லா கண்டங்கள்லையும் நடக்குது எல்லா தீவுகள்லயும் நடக்குது எந்த அளவுக்கு யார் யாரும் நினைத்தும் பார்க்க மாட்டார்களோ அந்த மாதிரியான இடங்கள்ல பகுதிகளில் கூட அல்ஹம்துல்லா தாவத்துடைய உழைப்பு நடந்து கொண்டு இருக்குது அடிப்படையில வாழ வைப்பதற்கு அதற்கு முன்னால் அவர்களை தயாரிச்சாங்க கொடுத்தாங்க ஆனால் நொலேஜுக்கு முன்னால தீனுடைய அடிப்படையில வாழ்வதற்கு ஒரு சக்தி உண்டு தேவை உலகத்தில் இன்றைக்கு சாதாரணமா விளங்கலாம் டீசல் இருக்குது உலகத்தில் ஒவ்வொன்றை இயக்குவதற்கு ஒவ்வொன்று சாரணமாக இருப்பதை போன்று மீதான பெரியார்களே சகோதரர்கள் வீணுடைய அடிப்படையில் சக்தி தேவை அந்த அந்த பலம் தேவே நம்முடைய உள்ள ஆழமாக பதியும் விளங்கினாங்க ஒரு சிறப்பு மறுமுனையில களிமாவுடைய அந்த ஈமான்டைய அந்த அவர்களுடைய உள்ளங்களை இறக்கினாங்க அந்த ஈமான் உள்ளங்களை இறங்குவதற்காக பாடுபட்டார்கள் முயற்சிகளை செய்தார்கள் பெரியார்களே சகோ சிலருடைய குற்றச்சாட்டு என்னோட இந்த தபிளியர்கள் வாசிச்சு முடிக்கிறதல்ல வாசித்தது இறங்கணும் என்னுடைய உள்ளத்திலேயும் இறங்கோனும் உங்கள் எல்லோருடைய உள்ளங்களிலேயும் இறங்கணும் ஒரே மாதிரி பெரியார் என்ன வேறு ஒன்றும் ஒரே வகையான பெரியார் உலகத்தில் பாவம் நடப்பதற்குரியம் செய்வங்களுக்கு கொஞ்சம் முட்டாள்தனமா மடத்தனமா தவறு செய்யறாங்க அப்ப முன்னேற்றம் அடைந்த நாடுகள் அமெரிக்கா கனடா லண்டன் அங்க தவறு நடக்குது இல்லையா நடக்குது கௌரவ நடக்குது நடக்குது தெரியாதவர்கள் அல்ல பெரிய பெரிய புத்திசாலிகள் பெரிய பெரிய அறிவாளிகள் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் தவறு செய்யறாங்க காசிர்கள் இஸ்லாம் அல்லாதவர்கள் ஈமான் இல்லாதவர்களை விடுங்க முஸ்லிம்கள் மேலான பெரியார்களே சகோதர்களே ஏன் தவறு நடக்குது என்றா அந்த அல்லாவுடைய பயம் இல்ல அல்லாவுடைய அச்சம் இல்ல அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அந்த சிந்தனை இல்ல கயாமனால அல்லாவுக்கு முன்னால நான் நிறுத்தப்படுவேன் நான் செய்த அனைத்து செயல்களை பற்றி அல்லாஹிடத்தில் பதில் சொல்லோனும் நான் சொல்ல வேண்டிய செலவேல தேவையே வராது என்னுடைய உறுப்புகள் பேசும் உலகத்தில் அல்ல இந்த வாயை பேசவேத்தான் இதே அல்லாவுக்கு கையால பேச வை கேலாதா இதே அல்லாவுக்கு வாய்களுக்கு நாங்கள் பூட்டை போட்டு விடுவோம் அவர்களுடைய கரங்கள் நம்மிடம் பேசும் அவர்களுடைய கால்கள் நம்மிடம் சாட்சி சொல்லும் உலகத்தில் வாயால் பேச வைத்த அல்லா கரங்களால பேச வைப்பான்லால பேச வைப்பான் நம்முடைய தோள்களால் அல்லா பேச வைப்பான் அவர்களுடைய அவர்களுடைய தோள்களும் அவர்களுடைய கை கால்களும் தாக்கி சொல்லும் என்று கூறுகின்றான் மீதான பெரியார்களே சகோதரர்களே அல்லாவுக்கு முன்னால நான் நிறுத்தப்படுவேன் என்ற பயம் அல்லா எனட கேள்விகளை கேட்பான் என்ற அந்த சிந்தனை இல்லை கேள்வி கேட்பதும் ஒரு பக்கம் இருக்க நாங்க பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் செஞ்ச எல்லா வேலைகளும் பதிவு செய்யப்படுது அந்த பதிவேட செய்யாமனால் எங்களை கழுத்தில் அல்ல மாற்றிவிடுவான் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய கழுத்தில் அவனுடைய ஏகளை விரித்து வைப்போம் அவனுடைய கண்ணி எட்டக்கூடிய தூரம் வரைக்கும் அந்த ஏடுகள் விரித்து வைக்கப்பட்டிருக்கும் இப்பொழுது அவனை சொல்வார்கள் கேள்விகள் அதாவது சொல்லப்படும் எங்களுக்கு உங்களை படிச்சு பாருங்க நீங்களே அதற்கு பதில் சொல்லலாம் மீதான பெரியார்களே சகோதரர்களே நாங்க பாவிக்கிற இந்த மொபைல் போன் இந்த மொபைல் போனுக்குள்ள சிம் கார்டு சிலவங்க எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு போட்டிப்பாங்க அந்த சின்ன மெமரி கார்டுக்குள்ள எத்துணை மெசேஜுகளை எத்துணை எங்கட செய்திகளை வகையான மனுஷன் கண்டுபிடிச்ச இந்த மெமரி கார்டுக்குள்ளுக்கு சேவ் பண்ணும் ஏன் எங்கட செய்திகளை அல்லா வாழ சேவ் பண்ணேதா எங்களுடைய படைத்தரப்புள் அரமீனாகி அல்ல நாங்க என்ன ஒரு அறுபது எழுபது எண்பது வருஷம் வாழ போகின்றோம் நம்முடைய செயல்களையும் தவறு செஞ்சோமோ அந்த இடமும் இந்த பூமி இந்த நிலம் பேசும் இதால் யங்கரமாக நடுக்கப்படக்கூடிய அந்த நாள் பூமிக்கு கீழால் உள்ள அந்த பெரும் பாரமான சுமையான அனைத்து பொதிகளையும் வெளியிலே கொண்டு வந்து கொட்டக்கூடிய நாள் மனிதன் கேட்பான் இந்த நிலத்திற்கு இந்த பூமிக்கு என்ன நடந்துச்சு அந்த அந்த நிலம் தன்னுடைய செய்திகள் எல்லாத்தையும் அறிவிக்கும் எங்கட கைகளும் சாட்சி எங்கள ஏழு சாட்சி எங்கட மலக்குமார்கள் எழுதக்கூடியவைகளும் சாட்சி நாங்கள் செய்த தவறுகள் செய்த அந்த இடமும் சாட்சி இதெல்லாம் செய்யாமல் எங்களுக்கு முன்னால வரும் சாதகமாகவோ பாதகமாகவோ சாட்சி சொல்லும் அல்லாவுக்கு முன்னால நான் நிறுத்தப்படுவேன் அல்லாஹ் என்ற கேள்விகளை கேட்பான் உலகத்துடைய வாழ்க்கையோடு என்னுடைய வாழ்க்கை முடியிறல்ல எனக்கு பெரிய ஒரு வாழ்க்கை இருக்குது ஆஹிராவுடைய வாழ்க்கை அதற்கு வாழ்க்கை என்றால் மிகையாகாது உலகத்துடைய வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல இது மாறி மாறி மாறது நாளைக்கு துன்பம் நாளை கவலை இந்து வயோதிபம் ஆரோக்கியம் நாளை பயங்கரமான ஒரு நோய் உலகத்துள்ள எதுவுமே நிரந்தரம் இல்ல ஆனால் ஆக்கிராவுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையில நஷ்டமடைந்து அந்த வாழ்க்கையில தோல்வியை தழுவி அதனால் தான் நபி அவர்களை சஹாப் மக்களை தயாரிச்சாங்க அடிப்பட வா ச இந்த மூத்த சகாபாக்கள் கூட யாராவது மற்றொரு சகாபியை கண்ட என்ன சொல்வார்கள் வாங்க பற்றி பேசுவோம் வரும் இன்னைக்கு தேவைடைய முயற்சி கு நெஞ்சத்தில் உள்ள கல்பு அது குருடாக வெளிச்சம் கொண்டு வருவதற்கு ஒரே மாதிரியான பேச்சு வித்தியாசமான சகோதரர்களே நோக்கம் விடயங்களை அதிகமாக விளங்கணும் என்பது நோக்கம் வெளிச்சம் போதா நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன் அதனால தான் பாவங்கள் அதனால தன் குற்றங்கள் அதனால தான் தவறுகள் ஈமான் இல்லாதவர்களை விடுங்க தீன் ஒட்டப்பட்ட எவோ பெயர் கொடுக்கல் வாங்கல் அநியாயம் பண்றாங்க தைரியமா துணிக்கிறார் கொடுத்த வாதாவுக்கு மாற்றம் செய்யறாங்க தைரியமா பொய் கூறுகின்றார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே ஏன் அந்த அந்த நெஞ்சில் உள்ள கல்வளை ஈமானுடைய ஒளி இல்ல பிரகாசம் இல்ல கண்ண பாதுகாக்க முயற்சி காத பாதுகாக்க முயற்சி உடம்ப பாதுகாக்க முயற்சி அடிக்கடி ஆறு மாசம் ஒரு வருஷத்தை பயங்கரமான நோய் இருக்குதா இந்த உடலை பாதுகாக்க அவ்வளவு முயற்சி ஆனால் இவ்வளவு சமூகத்துல பாவம் நடக்குது இந்த பாவத்தின் மூலமாகத்தான் பிரச்சனை முழு உலகத்தில் மிருகங்களால பிரச்சனையா ஜனையா பறவைகளான பிரச்சனையா இல்ல சில மனிதர்களான பிரச்சனை அந்த மனிதர்கள் பாபம் செய்வதற்குரிய காரணம் அவர்களுடைய உள்ளம் இருக்குது அந்த உள்ள வெளிச்சம் மிக தெளிவான ஒரு மாமிசத்துண்டு இருக்குது அது சீரான முழு உடலும் சீராகும் அது சீர்கட்டா முழு உடலும் சீர்கட்டுவிடும் அதுதான் உள்ளம் உள்ளம் கெட்டுருச்சு அதனால் உடலால் செய்யக்கூடிய செயல்கள் கெட்டுது வாயால பேசுற பேச்சும்ோசம் கண்ணால பார்க்கிற காட்சியும் வெளியாக கூடிய செயல்கள் உலக சில பிரச்சினை அதான் கூறுகின்றான் மனிதர்களுடைய செயல்களால தான் பிரச்சின அத கடல இருக்கலாம் தடையாக இருக்கலாம் எல்லா வகையான பிரச்சனைக்கு காரணம் மனிதர்களுடைய செயல்கள் கெட்டது அந்த மாற்ற முயற்சி நடக்க உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலேயும் வருஷத்தை பட்ஜெட் டிஃபென்ஸ் பாதுகாப்பு தேவை உயிருக்கு பாதுகாப்பு பொருளுக்கு வருஷக்கணக்கில் ஒவ்வொரு வருஷமும் ஒது கூடிக்கொண்டு நாட்டுடைய தலைவனுக்கு பாதுகாப்பு அமைச்சருக்கே பாதுகாப்பு ஒவ்வொரு வருஷமும் கூடிகளை கூடிக்கொண்டே போவது தண்டனைகள் விதவிதமான தண்டனைகள் எல்லாம் கூட்டுறாங்க போனவன் வரும்போது அதை விட பெரிய கொடைக்காரனான் போறான் இருந்து வரக்கூடிய நேரத்தில் அதை பெரிய தவறு செய்வதற்கு அங்க ஜெயில் அவர்களுக்கு நபி அவர்கள் தாராளமாக கட்டி இருக்கலாம் கொண்டு வந்து கட்டி வச்சாங்க ஏன் அறிவில குறைந்தவர்கள் அல்லது மெத்த படித்தவர்கள் அவர்களுக்கு விளங்காத நபர் எங்கேயாவது கட்டிவிடலாம் ஆனால் அவர்கள் செய்த வேலையை பாருங்க நாள் கட்டப்பட்டு கிடக்கிறாங்க வருபாக்கள் அவர்களுடன் சிலவேளை அவர்களுக்கு வீட்டிலிருந்து ரொட்டி வரும் அந்த ரொட்டி அந்த கைதிக்கு கொடுப்பாங்க உணவு அந்த கைதிக்கு கொடுப்பாங்க இவர்கள் ஈட்டப்படத்தை சாப்பிட்டு தன்னுடைய தேவையை பூர்த்தியாக்குவாங்க மூணு நாள் ஐந்து நாளைக்கு பின்னால் அவரே வருவார் அந்த கைதி யார சூழல்லா நான் உங்களோட மார்க்க தேற்றுக் கொள்ளணும் நான் உங்களோட இஸ்லாத்துல நுழையணும் நான் என்ன செய்யணும் குளிக்கணும் கிணம் எங்க இருக்குது உடுப்பை மாத்தணும் மூன்று நாள் ஐந்து நாள்ல அவர் அவரோட புல் லைஃபே சேஞ்ச் வந்து இஸ்லாத்துக்குள்ள நுழைறார் அந்த மசிது உடைய அந்த மஸ்ஜித் நபவியுடைய சூழல் அந்த சகாபாக்கள் அவர்களுடன் பழகிய இன்னைக்கு நாங்க ஏன் எல்லாத்தை மசீதுக்கு அழைக்கிறோம் இது அல்லாவுடைய மாளிக இது அல்லாவுடைய வீடு உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சூழல் இருக்குது என கண்ட் இந்த நோய் அவர் உடனடியாக அவருடைய எழுதி கொடுப்பாரா சொல்லுவாரு நாளைக்கு நீங்க இந்த கிளினிக் வாங்கல நாளைக்கு நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் வாங்கலேன் வைத்தியத்துக்கின்ற ஒரு இடம் ஒன்று விளையாட்டுக்கு ஒரு இடம் உண்டிக்குது ஒரு நல்ல ஒரு சிற்பமாக்கட்ட இந்த மாத்திரை சிசில்லாம ஒரு காற்று லக்னும் போய் கட்டி வச்சா யாராவது வருவாங்கள வியாபாரத்திற்குண்ட ஒரு மாஹோல் வைத்தியத்திற்கு ஒரு மாஹோல் விளையாட்டுக்கு ஒரு மாஹோல் ஆனா ஈமான படிக்கிறதுக்குரிய மாஹோல் தான் மஸ்ஜித் மேதான பெரியாரள சகோதரர்களே அதனால தான் நபி அவர்கள் எல்லோரையும் மஸ்ஜிதுடன் இணைத்தாங்க நம்முடைய பெரியார்கள் என்ன சொல்வாங்க போங்க கஷ்ட கொஞ்சம் பேசி மஸ்ஜி கூட்டிக் கொண்டு ஏன் அல்லாவுடைய வீடு அல்லாவுடைய மாளிகை மலைக்குமார்களுடைய வருகை மழைக்குமார்கள் வாரதும் போறதும் அடிக்கடி இங்க தானே நடக்குது காலையில் ஒரு கூட்டம் வருவார்கள் மாலை வரைக்கும் இருப்பாங்க மாலையில் ஒரு கூட்டம் வருவார்கள் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இருப்பாங்க மழைக்குமார்களுடைய மழைக்குமார்கொடிய தோழமை மலக்குமார்களுடன் சேர்ந்து உறவாத ஒரு தன்மை அதனால எல்லோரையும் இணைத்தாங்க இந்த அளவுக்கு சகாபாட அவரது சாயிபுலா இருந்து வந்த பனு சகீர் அந்த கோத்திர தார மசித நபவியிலே தங்க வச்சாங்க வெறும் தாய்பிலிருந்து வந்த கோத்திரத்தாறு மட்டுமல்ல அதர சாதிபுனும் உடம்புல பயங்கரமான ஒரு காயம் அவரையும் மசித நபவில் ஒரு ஓரத்தில் அவரை நோய் விசாரிப்பதற்கு அவரை தங்க வைத்தாங்க மிகப்பெரிய கவிஞர்கள் அவர்கள் கவி பாடுவதற்கு மத்தி மின்பர்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்க பெரியார்களே சகோதரர்களே அந்த பனு சக்தி கோத்திரத்தார் அவர்களை மசித நபவியில தங்க வைக்கின்றார்கள் ஆரம்புடைய மாதமே முடியல நோன்பையும் பிடித்ததாக வரலாறு வருது நபி சொல்லுவாங்க தங்க வைக்கிறேன் ஏன் ம தங்க வைக்கிறேன் கல்வி சொணும் அவருடைய உள்ளம் ஆகணும் தங்க வைக்கிறாங்க அந்த வருஷமே அவர்கள் நோன்பையும் பிடித்ததாக வரலாறு கூறுகின்றது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே எதை சொல்லிக் கொண்டு வாரோம் என்ற உழைப்பட நாங்க ஏன் எல்லாத்தை வீடு ஒரு நாளைக்கு ஒரு நபர் எத்தனை செலவு அல்லாவுடைய பெயரை சொல்வாரு அவர் ஒவ்வொரு இடத்திலே ஒரு நாளைக்குணப்பாடு இருக்காதா மேலான பெரியார்களை சகோதரர்களை உருவாக்கினாங்க எல்லோரும் ஈமான படித்தாங்க உமர்வியல்லாகும் அவர்கள் ஒரு பாதையில போனா ஷுக்கு கூட தைரியம் இழந்த பாதையில நடப்பதற்கு அவன் வேறொரு பாதையில நடப்பான் என்று ஹதீஸ்ல வருது அந்த அளவுக்கு ஈமான்ல உயர்ந்த இடம் கொண்டவர்கள் உமர் ரவியல்லாகும் அவர்கள் கூட யாரையாவது கண்டா கூப்பிடுவாங்க வாங்க ஈமான பத்தி பேசுவோம் மேலான பெரியார்களே சகோதரர்களே ஈமான உருவாக்கினாங்க ஈமான உள் வாங்கினாங்க அவர்களுடைய உள்ளங்கள் இறங்குகின்றது அந்த ஈமான் ஹிதாயத்துடைய வெளிச்சம் அது பெருகுகின்றது அதனால அவர்கள் இருந்த பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது அந்த முயற்சி தான் இந்த உழைப்பு முழு மேலான பெரியாரளே அன்பிற்குடைய கனவான்களே சகோதரர்களே சகாபாக்களை திருத்துவதற்கு ஆரம்ப அடிக்கடி சொல்றேன் அவர்கள் மிக மோசமானவர்கள் மிருகத்தனம் கொண்டவர்கள் கொலைகளை செய்யக்கூடியவர்கள் அடிக்கடி நாங்கள் சொல்றது ஆனால் பின்னால் இந்த அளவுக்கு அவர்களை மாற்றியது எது அவர்கள் தன்னை விட அடுத்தவர்களை மதித்தாங்க தன்னுடைய உயிர் பிரிய போகுது தண்ணீர் தண்ணீர் என்று கேட்கின்றார் அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கப்படுது அந்த தண்ணீரை குடிச்ச கொஞ்சம் உயிரை பாதுகாத்துக் கொள்ளலாம் அந்த நேரத்தில் பக்கத்தில் உள்ள ஒரு அவரும் தண்ணீர் என்றாரு எப்படி மனசு வரும் எனக்கு வானம் கொடுங்காண்டு எங்களுக்கு இந்த மாதிரியானவைகள் ஏற்படுறதில்லை அதனால் எங்களுக்கு விளங்காது கடைசி உயிர் பெரிய நேரம் கொஞ்சம் நீரை குடித்த உயிரை பாதுகாத்துக் அந்த நேரத்தில் கூட தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை இவருடைய உயிரை பாதுகாப்போம் ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன உயிரை எடுத்தவர்கள் கடைசி காலத்தில் என்பதற்காக உள்ளங்கள் ஆழமாக ஈமான் பதிகின்றது அல்லாவுடைய நம்பிக்கை பதிகின்றது அல்லாவின் மீது அசைக்க முடியாத அந்த உள்ளங்கள் வருது மேலான பெரியார்களே கணவான்களே சகோதரர்களே அதனால் அவர்களால் பாவம் செய்ய முடியல பாவம் செஞ்சு கொண்டிருந்தாங்க பின் ஒரு காலத்திலே கொஞ்சம் கொஞ்சம் தவறு நடந்துச்சு சொல்லல மேலான பெரியார்களே சகோதரர்களே உழைப்புக்கு பின்னால எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் எந்த அளவுக்கு வருவேல தவறுதலா சிலவேளை ரகசியமா பாவம் செய்யறாரு அந்த பாவத்தை செய்து கொண்டு அவர்களால் ஒளிந்து மறைந்து இருக்க முடியல நம்பியுடைய சமூகத்திற்கு வருவாங்க நபியவர்களே காரணங்களை சொல்லுவாங்க விடமாட்டாரு யார சூழல்லா இல்ல நீங்க எனக்கு தண்டனைய தாங்க நீங்க என்ன சுத்தப்படுத்து மேலான பெரியார்களே சகோதரர்களே இந்த உணர்வு எதனால வந்துச்சு அல்லாவுடைய பயம் அல்லாஹு மீது அந்த நம்பிக்கை ஆழமாக வருது தவறு நடத்திவிடுகின்றது அந்த தவறை வைத்துக் கொண்டு மறைந்திருக்கல்ல அந்த தவறை வைத்துக் கொண்டு ஒளிந்து இருக்கல நம்பியுடைய சபைக்கு வந்து கேட்கிறார் யார் சூழல்ல சுத்தப்படுத்துங்க நபியுடைய சமூகத்துல நூறு ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க அவர்களுக்கு முன்னால கேவலம் அணிஞ்சா பரவாயில்ல நாளைக்கு முன்னால நான் அல்லாவுக்கு நஷ்டம் அடைய கூடாது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதர்களே இந்த மாதிரியான ஒரு சமூகத்தை தயாரிக்கிறாங்க நபி அவர்கள் அவர்கள்ட்ட முழுமையான தீன் வருது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் தீனின் மூலமாக நீங்க சாதிக்கலாம் என்று இப்பொழுது நபி அவர்கள் அந்த மக்களுடன் இணைந்து அவர்கள் முழுமையான முறைப்படி விவசாயமும் இஸ்லாமிய முறைப்படி குடும்பமும் இஸ்லாமிய முறைப்படி அதிகாரம் செலுத்தினாங்க இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்தாங்க இஸ்லாமிய முறைப்படி அவர்களுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் நூற்றுக்கு நூறு இஸ்லாமிய முறைப்படி ஆக்கி ஒரு சக்தியை உருவாக்குறாங்க சகோதரர்களே உலகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் இந்த கம்ப்யூட்டருடைய யுகத்தில் சிலர்களுக்கு இதை ஜீரணிக்க முடியாமல் இருக்கும் ஆனால் சகாபாக்கள் இந்த தீனின் மூலமாக சாதித்த சாதனைகள் ஒன்று ரெண்டு அவர்களுக்கு பயங்கரமான வருது மீனாவை எரிப்பதற்கு போதுமான எரிமலை வருது அவர்களை அனுப்புறாங்க சமீன் இந்த நெருப்பை போய் அணைத்து விட்டு வாங்க அடக்கத்தோட மண் ஆன ஒமா அணையா அமீரல் முகமினின் அமீர் முமினே நான் என்னால் எப்படி இந்த நெருப்பு அணைக்கலாம் அதர தொமர் ரவி அல்லான்னு கூறுகின்றார்கள் உங்களால் அணைக்கலாம் நீங்க அணை அனுமதி இருக்குது நெருப்பு பிடிச்சா கடோல் பண்ணலாம் நீர் ஊத்தலாம் அதற்கு எந்த விதமான தடையும் இல்ல ஆனால் அதையும் மிஞ்சி அதையும் மீறி அவர்கள் முதல்ல இதில் ஈடுபடுகின்றார்கள் அதர தமி ரவி அல்லோ அன்போ தன்னுடைய ரெண்டு கையால எரிமலை வந்து கொண்டிருக்கிறது அந்த எரிமலையை பின்னால தள்ளுகின்றார்கள் அது பின்னால் செல்கின்றது இன்னும் தள்ளுகின்றார்கள் பின்னோக்கி செல்கின்றது வருகின்றார்கள் சரியான சந்தோஷம் ஒரு கையாவுடைய தந்தையே உங்களை நான் நேசிக்கிறேன் விரும்புகிறேன் சகோதரர்களே எதன் மூலம் இந்த ஆற்றல் எதன் மூலம் இந்த திறமை ஆட்சி காலத்தில் போறாங்க பெரிய படை ஐயாயிரம் பேர்களுடைய படை ஐயாயிரம் பேருடைய பட தங்குறா என்றா பெரிய ஒரு இடம் வேணும் இந்த முழு மசித மக்கள் தங்கினா ஒரு ஐநூறு பேர் கூட தங்க இயலாது தங்கிறது என்ற கொஞ்சம் விசாலமான இடம் தேவை ஐயாயிரம் பேருடைய நீண்ட பிரியாணம் செய்து வந்து ஒரு பயங்கரமான காட்டுப்பகுதியில தங்க போகின்றார்கள் அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள் ஒகோபா டொகோபா இது பயங்கரமான காட்டுப்பகுதி வன விலங்குகள் விஷ ஜந்த உள்ள பகுதி இதை விட்டு போய் தங்குங்க விஷ ஜந்துக்களே நாங்கள் ரசூலுல்லாவுடைய நண்பர்கள் விருந்தாளிகள் சிலவேளை சொல்லுவாங்க பைத்தியக்காரங்க மிருகங்களுக்கு விளங்குமா வனவிலங்குகளுக்கு விளங்குமாண்டு நம்பிக்கையில குறைந்தவர்கள் கேட்கலாம் சகாபாக்கள் நம்பி நாங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் பயப்படல்ல முழு உலகமும் அவர்களை பார்த்து பயந்தது வழிபட்டாங்க அவர்களுக்கு வழிப்பட்டது ஏன் இன்றைக்கு நாங்கள் பயப்படுறோம் எல்லாத்தை பார்த்து ஆயுதத்தை பார்த்து ஒவ்வொரு நாட்டுடைய அதிகாரத்தை பார்த்து ஏன் நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன் அல்லாஹுடைய குறைவோ அதனால அடியார்களை பார்த்து வஸ்துகளை பார்த்து பயப்படுகின்றோம் அவர்களுக்கு தெரியும் போடுகின்றார்கள் இந்த சரித்திரத்தை அறிவிக்கிற அறிவிப்பாளர் எழுதுகின்றார் மூணு நாள் கூட களியல்ல பெரிய பெரிய அவைகளுடைய குட்டிகள மிருகங்கள் அவைகளுடைய கன்று பாம்புகள் இன்று வரைக்கும் அங்க அந்த கைருவான் இப்ப தூணு பெரிய ஒரு சிக்கி அங்க ஜாமியா கைருவான் பெரிய ஒரு பள்ளி கட்டப்பட்டிருக்கிறது மேலான பெரியார்களை சகோதரர்கள் இந்த பலம் Enda balam mengga மிருகங்கள் அலேஷ அடிச்சு வர தேடுமா விஷை தண்டுக்கள் அடிச்சு வர தேடுமா ஒரே ஒரு அறிவிப்பு அந்த முழு காடும் சுத்தமாக்கி கொடுக்கப்படுகின்றது நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த பலத்தை உங்களுக்கு ஆபத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் உலகத்தில் உங்களுக்கு கண்ணியம் தீவின் மூலமா கிடைக்கிற கண்ணியம் நிரந்தரமான கண்ணியம் அரச ஆட்சியின் மூலமா கிடைக்கிற கண்ணியம் எல்லாம் தற்காலிகம் எங்கட நாட்டில் பெருக்கிற ஜனாதிபதிக்கு முன்னால ஒரு பெண் ஜனாதிபதி இருந்தா அவர் சமீபத்தில் ஒரு பேர்த்தி கொடுத்திருந்தா இப்ப யாருமே என்ன வாரங்க இல்ல யாரும் என்ன சந்திக்கிறாங்க யாரும் என்னோட பேசுறாங்க கூட இல்ல எனக்கு தனிமையில போர் அடிக்குது மேலான பெரியார்களே சகோதரர்களே ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அந்த ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு உத்தரவு இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய பிரசிடன் பேர் சொல்ல வேண்டிய தேவை இல்ல அவர் பிரசிடண்டா இருந்த நேரத்தில் முழு உலகத்தில் எங்க பார்த்தாலும் அவருடைய பெயர் மீதியால ஊடகங்கள் குழந்தைய கூப்பிட்டு அவருடைய பெயரை சொல்லி கேட்டாங்க அந்த ஜனாதிபதியுடைய பெயர் உலகத்தில் எங்கேயாவது கண்ணியான் முழு சேர்ந்த அடிப்படையில் வாழ்ந்தாங்க முழு உலகமும் கண்ணியிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு பிலால் ஆயிரக்கணக்கான மசித்களுக்கு மஸ்ஜி நூற்றுக்கணக்கான வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆட்சி செய்த தலைவர்கள் அவருடைய பெயரை சொல்வதற்கு கூட விருப்பம் இல்ல அவருடைய பெயரை குழந்தைகளுக்கு வைப்பதற்கு கூட விருப்பம் இல்ல இதுதான் கண்ணியம் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களை சகோதரர்களே இந்த கண்ணியத்தை சகாபாக்கள் கண்டாங்க இந்த வெகுமதிகளை சகாபாக்கள் கண்டாங்க இதன் மூலம் சாதிக்கலாம் என்பதை அவர்கள் விளங்கினாங்க இந்த ஜீனுக்காக அனைத்தையும் தியாகம் செய்தாங்க தேவப்பட்ட அமக்காவை விட்டாங்க தேவப்பட்ட மதீனா உணவராவை விட்டாங்க தேவப்பட்ட மத்தி நபவியை விட்டாங்க நபியுடைய சோழமையை விட்டார்கள் நபியுடன் சேர்ந்து வாழ்ற அந்த அழகான சந்தர்ப்பம் அதை கூட விட்டார்கள் யமனுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ார்கள் என்ன சந்திக்க போலவேளை என்ன சந்திக்க மாட்டீங்க அனுப்பி வைக்கிறாங்க பதினொன்று நபியுடைய வபாசிற்கு பின்னால வருகின்றார்கள் நபியுடைய தாண்டி போகும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அடுவாங்க நபியுடைய எனக்கு கலக்க கிடைக்கல பின்னால ஷாமுக்கு போனாங்க ஜோடானுக்கு ரவி அல்லாஹுவானோ அவர்களுடைய தலைமையில யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது மேலான பெரியார்களே சகோதரர்களே அதரத் உமருடைய ஆட்சி காலம் பயங்கரமான ஒரு அம்புவா சென்ற கோலாரா நோய் ரொம்ப வேகமா பரவி கொண்டிருக்கிறது மக்கள் தான் கோலரா ஆகிறாங்க ஆரம் என்னுடைய கையில புண் வந்துருச்சு எனக்கு நான் விடுவேன் எனக்கு நம்பிக்கை ரெண்டு மூணு நாட்கள் இறந்துட்டாங்க அந்த நேரத்தில் அவருக்கு வயது முப்பத்தி எட்டு வயது பெரிய சகோதரர்களே சஹாபாக்களுக்கு தீனுடைய பொறுமதியை விளங்கினாங்க மக்களை வாழலாம் மதீனாட வாழலாம் குடும்பத்தோட வாழலாம் நபியுடைய வாழலாம் இருந்தாலும் இந்த ஜீன் பரவணும் உலகத்தில் உள்ள மக்களுக்கு இந்த ஜீன் கிடைக்கணும் அதற்கு அவர் அவர்கள் செஞ்ச அந்த பெரிய தியாகத்துடைய பிரதி தான் அந்த அளவுக்கு அல்ல மாற்றங்களை ஏற்படுத்தினான் அலமது எங்களை நாட்டிலே நாங்கள் பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷங்களுக்கு முன்னால எங்கட நாட்டில் கூட வருவாங்க இந்தியாவிலிருந்து அந்த மீலா துலா பயானுக்கு வருவாங்க ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷம் கூட கலியல்ல அல்லாவுடைய கிருப்பையினால இன்னைக்கு எங்கிலிருந்து முழு உலகம் அமெரிக்கா போறாங்க கனடா போறாங்க ஜப்பான் போறாங்க போறாங்க கொரியா போறாங்க இந்த அளவுக்கு மேலான பெரியார் சகோதரர்களே அதனால சொல்ல வாரம் அலா நிறைய உலமாக்களும் இருக்கிறோம் எங்களுக்கு பெரிய ஒரு பெரிய பொறுப்பு அதற்கு என்னுடைய உங்களுடைய இந்த தியாகங்களை செய்வோமோ அந்த அளவுக்கு அல்லா மாற்றங்களை தருவான் மற்ற பெரும் பெரும் தியாகங்கள வெளிநாட்டு எட்டு வருஷம் பத்து வருஷம் ஜப்புறத்துக்கு போறது மகல்லாக்களுக்கு போறது ஒரு மாதம் மஜிதுடைய மாகோல் இருக்கிறது மஸிதுடைய சூழல் இருக்கிறது நாலு மாதம் ஒரே ஒரு நாள் கூட சகஜ தவராது ஒரே ஒரு தொயாயிரம் பேர் அவர்கள் அவர்களையும் உணவில் கவலப்படுறோம் உடை இல்லாட்டை கவலப்படுறோம் அமல் இல்லாமல் அவர்களுக்கும் நாங்கள் அவர்களுடனும் போய் பேசுவோம் முதல்ல நாம் திருந்துவோம் அடுத்தவர்களுக்கு கூறுவதன் மூலமாக அவர்களும் வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதற்காக நாங்களும் எங்கள காலங்களில் கொஞ்சம் காலத்தை நேரங்களில் கொஞ்சம் நேரத்தை பணம் காசுகள் கொஞ்சம் செலவழித்து அவசரமா அல்லாஹுடைய வெளி கிளம்பி போறது வைத்துக் கொள்வோமா அந்த உறுதியான நீடனடிய அல்லாஹுடைய பாதையில் மாதங்கள் போவதற்கு யார் யார் தைரியமா எழுப்பி பெயர்களை சொல்லுங்கள் என்றால் மாதம் உடனடியா நக்கதா போறவங்க அவர்களுக்கு நல்ல சுகம் ஆரோக்கியத்தை போட்டு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யலாம் வெளிநாடுகளுக்கு போகலாம் உள்நாட்டில் ால் யார்க்கிறீங்க நீங்க அடிக்கடி நிறைய பயான்களை இருந்து மாதம் போற போதாது உடனடியா போற எழுபங்களே கொஞ்சம் வைங்கள கொஞ்சம் தைரியப்படுங்களே விசா குணம் சாரடா விசா கெனடா விசா எடுக்கிற முப்பது லட்சம் ஒரு கிழமையில போகணும் போறீங்களா தயாராகவோமா இல்லையா போகும் இந்த இோ கே포ராடா இதrangle தெரிவு செய்வோம் யோசிங்க பாப்போம் الدنياவுடைய விஷயங்கள்காக பெரும பெரும் தியாகங்களடா செய்றோம் दीनுகாக தியாகங்கள் செய்யா அத பார்த்து தான் அல்லாஹ் இரக்கப்படுவான் அல்லாஹ் இரக்க பெற்ற மாதிரி ஏதாவது தியாகங்கள் நடக்கணும் ஹிம்மத் செய்ங்க இன்ஷா அல்லாஹ் ஹிம்மத்தில் என்ன யாரு ஏகேறेंगे இவரோ பெரிய மஜ்மால இந்த ரெண்டு பேர் போது அடே ஒரு ஏரியாக்குவராலன்னு வைக்கலாம் ரெண்டு பேர் ஒரே ஏரியாவா ரெண்டு ஏரியா ரெண்டு ஏரியாவிலிருந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க தயவு செய்து ஹிமத்துவங்களை தயவு செய்து ஹிம்மத்துவங்களை யார் ஈக்கிறீங்க சரி ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழமை அவகாசம் தரும் ரெண்டு கிழமைக்குள்ள மூணு செல்லா போற எலுமங்களை இவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பொறிஞ்சு கொள்வானா இவர்களுக்கு அல்லாஹ் எல்லா வகையான கயிறுகளையும் வரக்கத்துகளையும் கொடுப்பானா வேற எலும்புகளையும் வேற ரெண்டு வாரத்திற்குள்ளால வாரத்திற்குள்ளால் ஒரு நாலு மாதம் போவதற்கு எலும்பு வேற வேற யார் இருக்கிறீங்க நாலு மாதத்திற்கு ரெண்டு கிழமைக்குள்ள உடனடியாக போறதுக்கு ரெண்டு கிழமை அவகாசம் மார்ச் இருபதாம் தேதிக்கு உள்ள போகலாம் வேற வேற யார் ஈக்கிறீங்க வேற யார் இருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் எலும்புங்க உள்நாட்டுல வெளிநாட்டுல போயிட்டு வேலை சேருவாங்க எலும்புங்க நாலு நாலு மாதம் அல்லாவுடைய பாதையில் வெற்றி அத போறதின் மூலமா தான் எத்தனையோ மாற்றங்கள் வேற வேற யாரை கொஞ்சம் வாங்கல அப்படி கொஞ்சம் உடனடியா போறவங்க ரெண்டு பேரு ரெண்டு கிழமைக்கு உள்ளால நாலு மாதம் எழுபங்க வேற யாரும் போறவங்க இருந்தா தயவு செய்து எழுபங்க ஒரு நாலு நாலு மாதம் அல்லாஹுடைய பாதையில பரவாயில்ல முயற்சி செய்வோமா இன்ஷா அல்ல ஆனா நல்ல நீய பெரிசாங்க முயற்சி செய்யற்சி செய்வேடனடியா இவர்கள் அனைவர்கள் புரிந்து 2, 4, 6, 6 பதினாலு தம்பி ஏழு போதாத பெரிய எங்களுக்கு ஆறு பேர் ஏழு பேர் என்று சொல்ல வெக்கமாய் தயவு செய்து மாத்தலையுடைய கூட வீரத்தை வீரத்தை தியாகம் செய்வது நாள் பெரிய ஒரு யுத்தம் ஒன்று நடக்குது எலும்புவோமா இருப்போமா பெரிய ஒரு ஜிஹாத் நடக்குது இந்த போரில் நீங்க வெற்றி பெறும் உங்களை தோத்துடுவான் நீங்க இன்ஷால்லா ஜெயித்துடுவீங்க நீங்க எலும்பல்ல மேப்படியான் வைத்திருவான் நீங்க எல்லாரும் தோத்துட்டீங்க சும்மா யதார்த்தம அதுதான் நாங்க இன்னமேங்கட நஃப்ஸ் இன்னமேங்கட நர்சுக்கு அடிபணிஞ்சு கொண்டு இருக்கோம் அது நடக்குமா இது நடக்குமா எப்படி நடக்கும் ஜமாத்துல போய் வந்தா மட்டும் அவ்ளோ சொர்க்க முடிஞ்சிருச்சா 40 நாள் நேத்து மாதிரி இருந்துடா நாங்க கேக்குற யாராவது ஜமாத்துல போய் வந்தா அவ்ளோ சொர்க்க முடிஞ்சிருச்சா 40 நாள் நேத்து மாதிரி இருந்து போன கெரம மாதிரி இருந்து நாங்களே போய் பாப்போம் எப்படின்னு சொல்லி எலமங்களே இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச எலமங்களே ஒவ்வொருடியா ஒரு 40 டேஸ் முடிக்கறவங்க அவங்களுக்கு கொஞ்ச பே போற அவகாசம் அவகாசம் தேதிக்கு முன்னாள் ஆரம்பிங்க இவர்களுக்குள்ளா தடைகளையும் நீக்கி வைப்பானா எல்லா வகையான சிக்கல்களையும் அகற்றி வைப்பானா இவர்கள் ஒவ்வொருவருடைய முழு குடும்பத்தையும் ஜீனுக்காக இவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா என்னும் கிழமைக்குள்ளி சிமா உடைய வாரம் ஒரு நாற்பது நாள் போர்ட்டி டேஸ் இல்லாட்டி முடியாது எழுபது வயது வயோதி நாங்க பார்த்தா பார்த்தோன்னு நினைப்போம் அப்படின்னு இருக்கு கொல்லாதீங்க கசப்பு ஆன உмна இதேங்கட கல்பள தேவையா படல்ல அதனால தான் டை குடு கேடா இதுக்கு நான் ஒருக்க குடிச்சு பார்த்தா இதுนுடைய அவசியம் மேலங்க இதுนுடைய யதார்த்தம் மேலங்க இன்ஷா அல்லாஹ் எலமங்க வேற வேற யாரை கிரेंगे ஒரு ரெண்டு கிலம்க்கு உள்ளால 40 நாள் போறோம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு உள்ளால 40 நாள் போறவங்க அதுவும் போதாதே எல்லாம் மாத்தலையில 마ஷா அல்லாஹ் அல்லாஹ் কবول சேவானா எலமங்க கடைசி தஸ்கீர் இத பத்த கூட்டுங்க கொஞ்சம் இல்ல பத்துக்குள்ள இல்ல ஒரு நாற்பதாவது வேணும் ஒவ்வொரு ஏரியால இருந்து இருபது இருபது ஒரு நாற்பதாவது வேணும் அவசரம் வேற வேற யார் இருக்கிறீங்க வேற தயவு செய்து அவங்களுக்கு கொஞ்சம் போங்களே பின்பக்கமா போங்களே அவங்களுக்கு போங்களே ரெண்டு கிழமைக்குள்ளான நாற்பது நாள் போறோம் ரைட் வெளிநாடுகளுக்கு மாஷா இல்லா நிறைய ஜமாத்துகள் ஒரு ஜமா ஜெர்மன் போனாங்க முந்தை இன்னொரு ஜமா துருக்கி போறாங்க இன்னும் ஜமாத் யூகே போறதுக்கு ரெடி இன்னொரு ஜமா சவுத் ஆப்ரிக்கா ஆல்ரெடி விசா கிடைச்சிருச்சு அல் நிறைய ஜமாத்துகள் பெய்து நிறைய ஜமாத்துகள் கொழும்புக்கு வந்து கொண்டு இருக்குது உங்களோட மாத்தாலையில எல்லா வகையான வளங்களையும் தந்தி பணமும் மீக்குது செல்வமும் மீக்குது பாஷையும் மீக்குது எல்லாம் மீக்குது மாஷா பிஸ்னஸ் எங்களை போவதற்கு முடிய முந்தி ஒரு போறவங்க உள்ள வெளிநாடு அல்லது ரெண்டு மாசம் லேடி ஜமாத் போறவங்க அவங்களும் எலும்புங்க நாலு மாசம் ஆண்கள் ஜமாத் பெண்களுடைய ரெண்டு மாசம் ஜமாத் போறவங்க இன்னமும் வெளிநாடுகள் இந்தியா பாகிஸ்தான் இடம் லட்சம் செலவழிக்கிறார்கள் அர்ஜென்டீனா பிரேசில் போகலாம் தேவைங்கபூர் சேவான இந்திய பாகிஸ்தான் வேற தூர தூரமான நாடுகளுக்கு நோவையில் மேற்பட்ட பள்ளி பெரிய மாற்றம் உடைப்பும் பின்பக்கமா போ அப்படி பேரை பதிவு செய்ய முன்னால போய் பேரை பதிவு செய்ய அவசர அவசரமா சபைக்கு அனுப்பிடுங்க அவசர அவசரமா சபைக்கு அனுப்பிடுங்க முயற்சி செய்வோமா இன்ஷால்லாம் ஆனா நான் முதல்ல சொன்னேனே தேவண்டிடுங்க வளமையாய் சடங்கு மாதிரி நீத்து வைப்போமா ஆ வைக்கிறது அப்படி இல்லை கொஞ்சம் கல்பு கேடுங்க ஆசை கேடுங்க நான் என்னைய ஏமாத்திக்கொண்டே ஈக்கிறேன் எத்தனை வருஷம் ஜமாத்து வருது எங்கட மஹல்லாக்குமாத்து வருது அரபி ஜமாத்து வருது லண்டன் ஜமாத்து வருது நான் என்னையே ஏமாத்திக்கொண்டு ஈக்கிறேன் இதுக்கு பின்னால் அப்படி நான் ஏமாத்த மாட்டேன் அல்லாவா ஏமாத்தேலாம் முயற்சி ஒன்று செய்வேன் உறுதியா நீ வைங்க இந்த மாசமும் அடுத்த மா அதுக்கடுத்த மா இந்த வருஷத்திற்கு எப்படியும் நான் ஒரு மூணு முடிப்பதற்கு மெக்சிமம் முயற்சி செய்வேன் கொஞ்சம் கைய மட்டும் தூக்கி காட்டுங்களே இந்தியா போறவங்க எலும்பலாம் ஏப்ரல் இந்தியாவுக்கு போக இருக்கிறவங்க எழும்பலாம் அவங்களுக்கு நிபந்தனை நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வேற வேற வேற யாரை டெல்லிக்கு போகணும் பெரியார்களுடைய சபையில் இருக்கணும் அந்த பேச்சுகளை அல்லா இவர்கள் அனைவரும் வர்மசா இந்த பயானை எமது இணையதளமாகியூ டபுள் தமிழ் பயான்லோட் செய்ய முடியும்